வணக்கம் நட்சினையின் நவம்பர் நற்றினர் கார்த்திகை மாதம் நாள் வியாழக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி வரும் இருபத்தி ஒன்பது டிசம்பர் ஒன்று தேதிகளில் தமிழகத்தில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கின்றது உள்ளாட்சி தேர்தலில் மேயர் நகராட்சி பேரூராட்சி தலைவர் பதவிகளுக்கு மறைமுக தேர்தல் நடத்தப்படுவதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சென்னை ஐஐடியில் தற்கொலை செய்து கொண்ட மாணவி பாத்திமாவின் செல்போன் அன்லாக் செய்யப்பட்டு தடையவியல் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது நாளை ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்யப்படுகின்றது மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகைக்காக சுமார் எட்டு கோடி ரூபாயை ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழக கடல் எல்லைக்குள் பிற மாநில இயந்திர படகுகளை அனுமதிக்க தடை கோரிய வழக்கில் குமரி ஆட்சியர் எஸ் பி பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவில் கஞ்சா புகைப்பவர்கள் எண்ணிக்கை ஆயிரத்து அதிகரித்துள்ளது திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றம் வரும் டிசம்பர் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இந்தியாவில் விற்கப்படும் உணவுப் பொருட்களையே தமிழகத்தில்தான் பாதுகாப்பற்ற உணவுப் பொருட்கள் விற்கப்படுவதாக வெளியான அறிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேபாளத்தில் அர்காஹஞ்ச் மாவட்டத்தில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் சாலைகளில் விதிமுறைகளை மீறுவோரை தடுக்க போலீஸ் வேடமிடப்பட்ட நடுவே நிறுத்தியுள்ளனர் பெங்களூர் போக்குவரத்து காவல்துறையினர் அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் அயோத்தி வழக்கு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மறு ஆய்வு மனு ஒன்றை டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு தாக்கல் செய்யப்போவதாக தெரிவித்துள்ளது கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது சபரிமலையில் தரிசனம் செய்ய புனேவை சேர்ந்த பெண் ஆர்வலரான திருப்தி தேசாய் தலைமையில் ஐந்து பெண்கள் கொற்றி வந்ததை தொடர்ந்து சபரிமலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சமல் ராஜபக்ஷ உட்பட அமைச்சர்களாக இலங்கையில் பதவியேற்றுக் கொண்டனர் காங்கோவில் கனமழை வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி முப்பத்தி பேர் பலியாகியுள்ளனர் இலங்கையின் காங்கேசன் துறையில் கொழும்பு நோக்கிச் சென்ற யாழ் தேவி ரயில் தடம்புரண்டு விபத்துக்குள்ளானது ஐந்து ஆண்டுகளாக நடக்கும் ஏமன் போரை முடிவுக்கு கொண்டுவர சவுதி கூட்டுப்படைகள் தாங்கள் பிடித்து வைத்திருந்த இருநூறு ஹவுதி போராளிகளை விடுவித்தது அமெரிக்காவில் கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது அல்பேனியா நாட்டில் அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இதில் பலி எண்ணிக்கை இருபத்தி மூன்றாக உயர்வு பெற்றுள்ளது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இந்திய அரசின் ஐந்து டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைய சேவைத்துறை உதவக்கூடும் என்று தெரிவித்துள்ளார் இண்டிகோவின் பங்கு மதிப்பு இரண்டு புள்ளி நாற்பத்தி இரண்டு சதவீதம் வீழ்ச்சியடைந்துள்ளது இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான டி போட்டிகள் நடக்கும் இடங்களை மாற்றி பி அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் உலக கோப்பைக்கான ஹாக்கி போட்டி ஒடிசா மாநிலத்தில் நடைபெறவுள்ளது தனது மகனுக்கும் மகளுக்கும் ட்விட்டர் பக்கத்தில் கணக்குகள் இல்லை என்று இந்திய அணியின் ஜாம்பவான் வீரர் சச்சின் டெண்டுல்கள் தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் அஜித் நடிக்கவுள்ள அடுத்த படத்தையும் ஹெச் வினோத் இயக்க இப்படத்திற்கு வலிமை என தலைப்பிடப்பட்டுள்ளது திரைப்பட நடிகர் பாலாசிங் உடல் நலக்குறைவால் சென்னை தனியார் மருத்துவமனையில் காலமானார் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்